அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு பாடம் கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க பாடலம் இதுல கடந்த வகுப்புல வந்து நம்ம ஐம்பத்தி பாடல் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாடல் வந்து அறுபதாவது பாடல் கடந்த பாடல்ல வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு பாலில் வந்து நெய் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த பாலில் இருக்கிற நெய்யை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸ்ஸை நம்ம செய்யணும் என்ன பண்ணணும் பாலில் இருந்து நேரடியாக நெய்யை பிரித்து எடுக்க முடியாததுனால அந்த பாலை காய்ச்சி தயிராக்கி அப்புறம் அதை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெய்லேருந்து நம்ம நெய்யை எடுப்பது போல இங்கு ஜீவன் என்பவன் ஆன்மா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஆத்மாங்கிறது தெரியாம இருக்கலாம் ஏன்னா இப்போ பால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அது மாதிரி இப்போ ஜீவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது ஆத்மா தெரியல அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதற்குண்டான வழிமுறைகளை வந்து என்ன சொல்றாருன்னா சாஸ்திர விசாரங்களை கேட்டல் அதாவது சிரவண மனநிதித்தியாசனம் அப்படிங்கிற இந்த சாஸ்திர விசாரங்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அந்த பிரித்தெடுக்கும் தன்மையை அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடலில் தெளிவுன்கிறது அப்படிங்கறத இந்த அறுபதாவது பாடல்ல சொல்றாரு அந்த பாடல் பார்க்கலாம் பிரிவது எப்படி என்ற பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரம் என்றோ வெறியதோர் துருத்தி மூக்கில் விடுவது போல் உன் மூக்கால் எரி நீ அல்லை ராசத குணம் விகாரம் அப்படிங்கிறார் அதாவது பிரிவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படமா போகிற உடல் நான் அப்படிங்கிற அந்த அக்ஞானத்தை நம்ம கொள்ளணும் ஏன்னா அதுதான் நம்முடைய அறியாமை இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்முடைய அறியாமை என்ன இந்த உடலைத்தான் நான் நான் என்று கருதி கொண்டிருக்கின்றோம் அந்த அறியாமை நம்ம இடமிலிருந்து நீங்க வேண்டும் அப்ப அதுக்குதான் என்ன பண்றோம் அந்த உடல்ங்கிற அந்த பட்டு நம்ம விடுபடுவதற்கான சில வழிமுறைகளை இந்த சாஸ்திரங்கள் கற்றுக் சாஸ்திர விசாரமாக இந்த சாஸ்திரங்களை நம்ம கேட்பதனால நமக்கு என்ன தெளிவு வரும் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்முடைய அறியாமைகளை நீக்கி நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டி கொடுப்பது இந்த சாஸ்திரத்துடைய முக்கிய வேலை அந்த அடிப்படையில் இந்த பாடல் முதல் முறையில் சொல்றாங்க பிரிவது எப்படி என்றக்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் அப்ப நான் அப்படிங்கிற ஒரு உடல் மேல வச்சிருக்கிற பற்றை வந்து நம்ம எப்போ கொள்றோமோ அப்போ இந்த பிரிவுண்டான வழிமுறை நமக்கு தெரியும் ஏன்னா அபிமானம் நமக்கு உடல் மேல் இருக்கின்றது அப்ப அந்த உடல் அபிமானத்தை நம்ம விடணும் அப்படிங்கறது சொல்ல வராரு ஏன்னா அந்த உடல் எதனால் ஆனது ஐம்பூத விகாரம் பஞ்சபூதங்களாலே செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து பூதங்களாலே உண்டாக்கப்பட்டது இந்த உடல் இப்ப அந்த ஐந்து பூதங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்ப இந்த உடல் வந்து எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா அன்னமய கோஷம் அதாவது உண்ட உணவினாலே இந்த உடல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அது மட்டுமா அப்படின்னா இந்த உடலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு மனம் இருக்கிறது மூச்சு இருக்கிறது அப்புறம் புத்தி சக்தி இருக்கிறது இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த உடல் மூலமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அந்த ஆன்மாவின் மீது போர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு உரை மாதிரி மூடிக்கிறது அப்படிங்கிறது நீங்க சொல்ல வர்றாரு உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கில் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்ல இராசத குண விகாரம் அப்படிங்கிறார் அதாவது நம்ம அபஞ்சிக்கிறத நிலையில அதாவது ராஜச குணம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாயு நிலை அதாவது காற்று காற்று பூதத்துல இந்த பிராணம் போய்கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்ப இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த பிராணம் வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள இந்த உடம்பு வந்த பிறகு இப்போ இது உள்ளே போய் போய் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மூச்சுதான் நானா அல்லது இந்த மூச்சு மூலமா இது எல்லாம் நடக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு இந்த பாட்டுல அதாவது மூக்குனால வந்து வெறுமையாக வந்து போகின்ற இந்த காற்று கூட ஜடம்தான் அப்போ அதன் மூலமாக நீ வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ பிராணம் நீ இல்லை அப்போ இந்த அடிப்படையில் எதாவது நீ இல்லைன்ட்டு ரெண்டு கோஷங்களை ஒதுக்குறாரு இந்த பாட்டுலயே அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் நீக்கிறாரு ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது நம்ம உடலையும் இந்த மனசையும் நம்ம உண்மையுன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது வந்து நம்மளை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இந்த பாடல்கள்ல வந்து இப்போ கோஷங்கள் அப்படிங்கிறத வந்து இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ கோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே வேதாந்த வகுப்புல படிச்சிருக்கிறவங்களுக்கு அது என்னங்கிறது புரிய வரும் ஆனால் இப்போ அந்த பஞ்ச கோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம இதில் கொடுத்துட்டு அவர் அறிமுகம் பார்த்துட்டு தான் மேற்கொண்டு இந்த கோஷங்கள் எல்லாம் எப்படி எப்படி நீக்கணுங்கிறதையும் சொல்றாருங்கிறது நம்ம பாடல்கள் வழியா பார்த்தோம்னா இன்னும் எளிமையா புரிய வரும் அப்போ அந்த பஞ்ச கோஷங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையும் பார்த்துடலாம் அது வந்து அந்த கதை எதிலிருந்து வருதுன்னா தைத்திரிய உபநிஷதம் அப்படிங்கிற உபநிசத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு அந்த காலத்துல வந்து குருகுல கல்வி முறையில வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது அப்போ அங்க வந்து பிருகுமுனிவர் என்ன பண்றாரு ஒரு குருவிடம் போய் கல்வி கற்கிறார் அவர் பல ஆண்டுகளாக கல்வியை கற்று முடிச்சுட்டு படிப்புலாம் முடிஞ்சுது இன்னும் நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு குரு அனுப்பிச்சு வச்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு ஒரே சந்தோஷம் அப்படியே ஒரு விருந்து அப்படின்னு தடபடலாம் வீட்டுல ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு அவங்க அப்பாவுடைய பேர் வந்து வருணன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தைத்திரிய உபநிசத்துல இந்த பஞ்ச பற்றியும் அந்த பஞ்ச கோஷங்கள பற்றியும் ஒரு பகுதி அதை வந்து இந்த கதையின் மூலமாக விளக்கிட்டு அதனுடைய விரிவாத்த நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப இந்த வருணன் வந்து கேட்கிறாரு மகனே நீ வந்து நல்ல விதமா குருகுல கல்வியெல்லாம் முடிச்சிட்டியா சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு கேட்டதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா முடிச்சுட்டேன்பா எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிது அப்படின்னு மகன் சொன்ன உடனே சரி நீ படிச்ச கல்வியிலிருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது உன்னிடத்துல உள்ள சாஸ்வதமான உண்மை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு ஏன்னா ஒரு கல்வி குருகுல கல்வியில கல்வி பயின்று விட்டு வந்த மாணவனிடத்துல நீ கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவங்க அப்பா ஒரு ஆர்வம் ஆர்வத்தினால அவர் என்ன கேட்கிறாருன்னா நீ இது வரைக்கும் படித்த பாடங்கள்ல உன்னிடத்தில் உள்ள சாஸ்வதமான உண்மை எது அப்படின்னு கேட்கும்போது அவருடைய மகன் குருகு வந்து முடிக்கிறார் திருதரன் முடிக்கிறார் ஏன்னா அவர் சொல்ல தெரியல அப்புறம் அவங்க அப்பா கேட்கிறாரு ஏன்பா நீ படிச்சே என்ன சொல்லி கொடுக்கலையா குரு அப்படின்னு இல்லப்பா எனக்கு இதை வந்து குருநாதர் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அப்ப அவங்க அப்பா சொல்றாரு அப்ப இந்த கேள்விக்கு உன்னால பதில் கூற முடியல அப்படின்னா நீ உன்னுடைய கல்வியில இன்னும் பூரணத்துவம் அடையலை ஏன்னா கல்வியினுடைய முழுமை எப்போ உனக்கு நிறைவாகுதோ அப்பதான் இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும் ஏன்னா உன்னிடத்தில் உள்ள சாஸ்வதமான உண்மை எது என்று உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா நீ கட்டுற கல்வியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுவா அப்ப நீ கல்வியை வந்து இன்னும் சரியா முழுசா முடிக்கல போல் இருக்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவருடைய மகன் வந்து கலக்கம் என்னடா இப்படி ஒரு அப்பா தூ ஒரு குண்டை தூக்கி போடுறாரு நான் இவ்வளோ தூரம் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன்னு நினைச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா இவர் ஒரு கேள்வியை கேட்டு மடக்கிட்டு இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா நீ படிக்கவே இல்லைன்னு சொல்றாரு அப்போ எப்படிப்பா நான் அப்படின்னா நான் என்ன செய்யணும் இந்த படிப்பை நான் எப்படி முடிக்கணும் எதை செஞ்சா என்னுடைய கல்வி வந்து முழுமையாகும் அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க அப்பா சொல்றாரு வருணன் நீ போய் தவம் செய் இப்ப நீ படித்த கல்வியில நீ எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் இது நீ உண்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால நீ போய் தவம் செய்யன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சாரு அப்பா அவன் என்ன பண்றான் சரின்ட்டு காட்டுக்கு போய் தவம் இருக்கிறான் சில நாட்கள் கழித்து அந்த தவம் முடிச்சுட்டு அவன் விடை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கேட்கறாரு என்னப்பா தவம் முடிச்சிட்டியா நல்ல விதமாக எல்லாம் படிச்சியா அப்படின்னு கேட்கிறார் உடனே அவன் சொல்றான் அப்பா நான் வந்து நல்ல விதமா தவம் எல்லாம் முடித்தேன் எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த பௌதீக உடல் இந்த ஸ்தூல சரீரம் தான் சாஸ்வதமான உண்மை இந்த உடல் இருந்தனால்தான் நான் எல்லா விஷயமே தெரிஞ்சிக்க முடியுது உங்க மூலமா மற்றவங்க மூலமா எல்லார் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால இந்த உடல் தான் சாஸ்வதமான உண்மை அதுதான் அன்னமய கோஷம் இந்த பௌதீக உடல் நிலை சரியாக இருந்தா தான் நான் எதையுமே செய்ய முடியும் இந்த உடல் சரியில்லைன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்போ இந்த உடல் எப்பவுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல நிலையில இருந்தால்தான் நான் எதையுமே கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த சாஸ்வதமான நிலை வந்து இந்த உடல் தான்ப்பா அப்படின்னு சொல்லி உடலை பத்தி பேசின உடனே அவங்க அப்பாவுக்கு திருப்தி இல்லை இல்லப்பா நான் கேட்ட சாஸ்வதமான நிலைக்கு நீனும் வரல அதனால நீ இன்னும் மறுபடியும் போய் விடையை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு அப்போ மீண்டும் அவன் காட்டுக்கு போய் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு திருப்பி தவம் இருக்கிறான் இப்போ தவம் இருந்த உடனே அவனுக்கு சில நாட்கள் கழித்து திருப்பி ஒரு உண்மை புலப்படுது உடனே வேகமா வீட்டுக்கு வரான் வந்து அப்பா நான் இப்போ ஒரு உண்மை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் என்னப்பா உண்மை கண்டுபிடிச்சான் ஏற்கனவே நான் கூறியது தவறுப்பா பௌதீக உடல் நான் உண்மைன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தவறு அந்த பௌதீக உடல்னால மட்டும் என்ன செஞ்சிட முடியும் அதுக்கு உயிர் இருக்கணும்ல உயிர் இருந்தா தானே அந்த உடல் இயங்கும் அப்ப அந்த உயிர்ங்கிற பிராண சக்தி இருக்கணும்ப்பா அந்த பிராணம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப அதனால பிராணமய கோஷம் தான் எப்பயுமே சாஸ்வதமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவன் அப்பா கிட்ட சொன்ன உடனே அவருக்கு திருப்தி இல்லப்பா இதுவும் கிடையாது பிராணமய கோஷமும் கிடையாது நீ மீண்டும் தவம் செய் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறேன் என்னடா இதுவும் இல்லைங்கிறாரு திருப்பியும் போய் தவம் இருக்கிறான் இப்போ எதற்காக இந்த கதை சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு கோஷங்களுடைய புரிதல் நமக்கு வரணும் அந்த கோஷங்களை தான் உண்மை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்ம விடுபடணும் அதனால குருவின் மூலமாக சிஷியனுக்கு உபதேசிப்பது போலவே இந்த தைத்திரிய உபநிசத்துல சொல்லப்படுற இந்த சாராம்சத்தை இங்க எளிமையா கதையின் மூலமாக வடிவமைத்திருக்கப்பட்டிருக்கு அப்புறம் திருப்பி போய் தவம் இருந்துட்டு சில வருடங்கள் கழித்து வரா அப்ப வந்த உடனே அவன் சொல்றான் அப்பா ஆமாப்பா நான் ஏற்கனவே ரெண்டு விஷயங்களை நான் தவறாம கொஞ்சம் சொல்லிட்டேன் இந்த பிராணன் அல்லது உயிர் மட்டும் முக்கியம் இல்லப்பா நமக்கு சரியான மனநிலை இருக்கணும் ஏன்னா மனநிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதை நம்ம வந்து பக்குவப்படுத்தணும் ஏன்னா இப்ப இந்த உடம்பும் இந்த உயிர் இருந்தா மட்டும் ஒருத்தர் மனநிலை சரியில்லாம இருந்தான்னா அவனால எதையுமே கத்துக்க முடியாதுல்லப்பா அப்ப ஒரு மனநோயாளி எதையுமே கத்துக்க முடியாது அப்ப நல்ல மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தான் இது சாஸ்திர விசாரணங்கள் எல்லாம் கத்துட்டு ஒரு தெளிவுக்கு வர முடியும் அப்போ அந்த அடிப்படையில் நான் பார்த்தேன்னா இப்போ எனக்கு மனசு தான் ரொம்ப பிரதான பொருளாக தெரியுது அப்போ இந்த மனம்தான் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த மனம்தான் நான் நினைக்கிறேன் சாஸ்வதமான பொருள் அப்போ இதில் வந்து நான் நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை உள்ளவனாக இருப்பதற்கு இந்த மனோமய கோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்பாகிட்ட சொன்ன உடனே அவர் இல்லைப்பா நீ சரியான பதிலை கூடுவதற்கு என்ன உனக்கு இன்னும் சில காலம் தேவைப்படும் போல் இருக்கு நீ இப்போ சரியான பதிலை கூற மாட்டேங்கிற அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் காலம் வரும்போது நீ தெரிஞ்சுக்கலாம் விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே இல்லப்பா திருப்பியும் போய் தவம் சேர்ந்து நான் வெளியே கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போயிடலாம் இப்ப போய் திருப்பியும் தவம் செய்கிறான் திருப்பி சில காலங்கள் கழித்து வீட்டுக்கு வரான் அவங்க அப்பா கேட்கிறாரு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டேப்பா என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னாரு இப்ப நான் கடைசியா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இப்போ நான் வந்து மனசு மட்டும் நம்ம இருந்தா பிரயோஜனப்படாது நமக்கு புத்தி சக்தி நல்லா தெளிவா இருக்கணும் அப்ப புத்தி நல்லா இருந்தாதான் நான் ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்க மாட்டேன் எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்தெறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு என்கிட்ட இருக்கும் அப்போ நம்ம வந்து மனசுன்னு ஒரு விஷயத்துல நான் என்னதான் உள்வாங்கினாலும் அதை புத்திக்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக பிரித்தெறியக்கூடிய ஒரு திறமை நம்ம கிட்ட அப்பதான் நம்ம நல்லது கெட்டதை அறிந்து கொண்டு நம்ம உயிரியல் நிலைக்கு போக முடியும் அப்ப அந்த அறிவு நிலையை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்தி சக்தி விஞ்ஞானமய கோஷம் அடிப்படையான சத்தியம் ரொம்ப சரியாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான் அப்ப அவங்க அப்பா சொல்றாரு இல்லப்பா இதுவும் தவறுதான் அப்ப உனக்கு நான்கு சந்தர்ப்பமும் கொடுத்து பார்த்தாச்சு உன்னால இது வரைக்கும் சரியான பதில் சொல்ல முடியல விட்டுடு நீ இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப அலட்டிக்காத கண்டுபிடிக்க முடியலைன்னு விட்டுடு அது காலம் வரும்போது அதுவே உனக்கு புரிய வரும் அது வரைக்கும் காத்துக்கிட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே இல்லப்பா இனிமேல் என்னால் பொறுமையா இருக்க முடியாது ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க சொல்லியும் நான் என்னால இதை கண்டுபிடிக்க முடியலன்னா எங்கேயும் நான் தவறு செய்யறேன் வாய்ஸ் கேக்கது தவம் இருந்து அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவன் காட்டுக்கு போயிடுறான் இது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக நான் வச்சுக்கிறேன்ப்பா இதற்கு மேலே நான் இந்த முயற்சி எடுக்க மாட்டேன் அதனால இந்த கேள்விக்கு நான் பதில் சரியானபடி தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிடிவாத குணத்தோடவும் ஒரு விடா முயற்சியோடவும் அவன் மீண்டும் காட்டிற்கு தவம் செய்ய போயிடுறான் அப்படி போய் அவன் தவம் செய்யலாம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அவன் திரும்பி வரவே இல்லை அவங்க அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்னடா இது போன பையனை காணுமே இவன் இது வரைக்கும் ஏதோ விடைய கண்டுபிடிச்சுன்னு சொன்னான் ஆனா சரியானபடி சொல்லு சொன்னதுனால கோவிச்சுக்கிட்டு காணாம போயிட்டானா இல்ல என்ன நடந்துருச்சு போனவன ஆளே காணோம் ஆனா ரொம்ப ஒரு வைராக்கியமா தானே போனான் நான் போய் எதை அடைஞ்சே சொல்லி ஒரு பிடிவாத குணத்தோட தானே போனான் ஏன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டு இவரே காட்டுக்கு போறாரு அப்படி மகனை தேடி காட்டுக்கிட்டு போன அந்த காட்டுல ஒரு இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி தெரியுது உடனே அந்த ஒளி எல்லா பக்கமும் ஊடுருவி பாயுது அந்த நிலையை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம் உடனே அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு அந்த இடத்த தேடி போறாரு அந்த இடத்துல பார்த்த உடனே அவரு இடத்துல வந்து தன்னுடைய உணர்வில் பல மாற்றங்கள் அவர் இடத்துல ஏற்படுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அவருக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்துடுது உடனே ஒரு ஆனந்தம் வந்துடுது ஒரு பெருமை வந்துடுது கொஞ்ச நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துடுது இந்த மாதிரி தன்னுடைய உணர்வு நிலைகளை பல்வேறு மாற்றங்களை சந்திக்கிறார் வருணன் அவர் சந்திச்சுட்டு அது யாரு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பக்கத்துல நெருங்கி பார்த்தா அங்கே பத்மாசனத்துல தியான முதிரையில ஒருத்தர் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த மனிதனிடத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஒளி ஆயிரம் சூரியன்களுக்கு சமமான அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் அப்படியே பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த வெளிச்சம் பிரம்மாண்டமா இருக்கு ஆனா அந்த வெளிச்சத்தினுடைய இது வந்து அந்த காடு பூரா பிரகாசிக்குது அது ரொம்ப அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் யார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கம் நெருங்கி பார்த்தா மிக மிக மன நிறைவு கொண்டவராக அவர் அமர்ந்திருக்கிறார் அவருடைய மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் பூரித்து கொண்டிருப்பதை அவருடைய முகம் காட்டி கொடுக்குது அது யாருன்னு நெருங்கி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை இவருடைய மகனே தான் விருகு அங்க உட்காந்துட்டு அந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஆகாரு உடனே இவங்க அப்பாவால நம்பவே முடியல தன்னுடைய பையன் இந்த அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோட அந்த இடத்த விட்டு அவனை காலில் விழுந்து வணங்கிட்டு பயபக்தியோட வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் சில நாட்கள் கழித்து பார்த்தா அவங்க மகன் திரும்பி வரான் அப்பா நான் விட கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு விட தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்கிறாரு அவன் ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கிறான் அப்ப அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அவனுடைய நிலைப்பாடை என்னன்னு பாத்துட்டாரு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறவனுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இனிமேல் சொல்றதுக்கு அங்கே என்ன இருக்கு அப்படி ஒரு பிரகாசத்துல ஆனந்தத்தில் அவன் இருக்கிறான் அப்ப அந்த ஆனந்தமய கோஷத்தை பூரணமாக உணர்ந்து கொண்டதுனால அவன் அந்த நான்கு கோஷங்களும் சாஸ்வதமல்ல இந்த ஆனந்தமய கோஷத்தின் உண்மையை உணர்ந்து அந்த சமாதி நிலையிலே அந்த பரமானந்த ஐக்கியத்தில யார் அடைகிறார்களோ அவர்கள் இந்த ஆனந்தமய கோஷத்துக்கும் அப்பாற்பட்ட தன்னுடைய உண்மை சுரூபத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற இந்த ஐந்து கோஷங்களை கடக்கக்கூடிய ஒரு கதையாகத்தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க தைத்திரிய உபநிசத்துல இப்ப உண்மையிலேயே இந்த ஆனந்தமய கோஷங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணத்தேக இப்ப இந்த காரணத்தேகம்னா என்ன நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நமக்கு மூன்று உடல்கள் இருக்கின்றது அப்படின்ட்டு அது என்னென்ன உடல்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்தூல உடல் இருக்கு சூட்சம உடல் இருக்கு காரண உடல் இருக்கு இப்ப இந்த ஸ்தூல உடல்ங்கிற பரு இந்த அன்னமய கோஷம் உருவாவதற்கான ஒரு கருவியாக எது இருந்தது அப்படின்னா மனம் இருந்தது ஏன்னா மனம் தான் சூக்ம உடல் இந்த தூள உடல் உருவாவதற்கான ஒரு சூட்சம உடலாக இந்த மனம் இருந்தது அந்த மனம் எது எது சேர்ந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அந்த மனதின் வாயிலாக இந்த உடல் உண்டானாலும் இந்த மனமும் இந்த உடலும் உருவாவதற்கு காரணமாக எது இருந்ததோ இந்த பரு உடலும் மனோ உடலும் உருவாவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதுவே காரண உடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த காரண உடல் தான் எங்க ஆனந்தமய கோஷம் இப்ப நம்ம எங்க பயணிக்கணும் இந்த பூத உடலையும் மனோ உடலையும் கடந்து அந்த காரண உடல்கிட்ட நம்ம போனா தானே நம்ம இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன இந்த பிறவாமைங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்ப அந்த காரண உடலையும் கடக்கும் போதுதான் இந்த உடலற்ற நிலைக்கு நம்ம போக முடியும் ஏன்னா இங்க வந்து இந்த ஸ்தூல சூட்சமங்களை கடந்த ஒரு துரியாதீத நிலையில் இருக்கிறது அந்த பிரம்மா அனுபவம் பிரம்மம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை வந்து பேரறிவை நமக்குள்ள நம்ம உணரணும் அப்படின்னா இந்த உடல் பற்று வரைக்கும் நம்மளால அது உணர முடியாது ஏன்னா இது வந்து இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கிற பார்வையில கண்ணில் வரையா பல விஷயங்களை பார்க்குறோம் காதுகள் வழியா இது மாதிரி பல விஷயங்களை நம்ம கேட்கிறோம் இதெல்லாம் எதனடிப்படையில புலன்களுடைய அடிப்படையில நம்ம இதையெல்லாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் நுகர்கிறோம் சுவைக்கிறோம் என்னென்னமோ செய்யறோம் பேசுறோம் எல்லாம் புலன் அடிப்படையில கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து புலன்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குது இப்ப ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த ஐந்து புலன்களுமே நம்ம கிட்ட அப்ப நம்ம நிலை என்ன நினைச்சு பாருங்க அப்படி நம்ம இருந்தோம் ஐந்து புலன்களும் இல்லாத நிலையில நம்ம இருந்தோம் எப்ப இந்த ஐந்து புலன்கள் நமக்கு கிடைச்சது இந்த பரு உடல் உண்டான உடனே தாயினுடைய கர்ப்பத்திலே நம்ம ஒரு பிண்டமாக வெளியே வந்து ஐந்து புலன்களும் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே நமக்கு புற விஷயங்கள் நிறைய உள்ள கொடுக்கப்பட்டது ஏன்னா கண்கள் வழியாக ஒரு காட்சியை கண்ட உடனே அதற்கு நாம ரூபங்களை நாம தான் சூட்டிக்கிட்டோம் ஒரு ரோஜா பூ பார்த்த உடனே இது ரோஜா மலருங்கிறோம் ஒரு மல்லிகை பூ பார்த்த உடனே இது மல்லிகை மலருங்கிறோம் காது வழியா ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு பெயரை கொடுத்ததுனால இதுதான் அதனுடைய பெயருங்கிறத நம்ம நிரூபித்துக் கொள்றோம் இதெல்லாம் நம்முடைய புத்தி சக்தியில நம்ம ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அப்ப இதெல்லாம் இல்லாம இருந்த நிலைய புலன்களற்ற நிலையத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது இந்த புலன்களுக்கும் அப்பாற்பட்டது அந்த பிரம்மம் அப்ப இதெல்லாம் வந்து புலன்களால புரிந்து முடியாது இந்த உடல்னால தெரிந்து முடியாது ஆனா இது ஒரு கருவியாக இருக்கிறதுனால இப்ப இந்த அரிதான பிறவி இந்த மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதுல கிடைத்த அந்த பிரத்யேக புலன்களின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒரு அற்புதத்தை நம்ம தெரிஞ்சு ஒரு வாய்ப்பாக இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதை பயன்படுத்தி அந்த பேரறிவை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ப்ராசஸ் இந்த உடலை நடந்தாகணும் எப்படி பாலிலிருந்து நெய்யை பிரித்தெடுவதற்கான ஒரு ப்ராசஸ் நடக்குது அது என்ன அவளை எளிதா உடனே பாலை பார்த்த உடனே நெய் தெரிஞ்சிடுதா கண்டிப்பாக தெரியல ஆனால் அந்த பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் அந்த நெய்யை எடுக்கிறதுக்காக அந்த பாலை என்னென்ன ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டி இருக்குது அதை ஒரு நாள் பூரா நம்ம புற ஊத்தி வச்சு தயிராக்கி அந்த தயிர்ல இருந்து நம்ம கடைஞ்செடுத்து அதுல இருந்து வெண்ணையை எடுத்து அப்புறம் அந்த வெண்ணையை காய்ச்சி நெய்யாக்குனாதான் நமக்கு நெய் வருது அப்ப இவ்வளவு வேலைகள் நம்ம அதுக்குள்ள செய்யற மாதிரி இப்ப இதை உடல்ங்கிற ஒரு விஷயம் புலன்கள்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடுச்சே ஆனா ஆன்மா தெரியல ஏன்னா நம்முடைய சுரூபம் நமக்கு தெரியல ஆனா இப்ப இதெல்லாம் கடந்து நம்ம உள்ள போகணும் நமக்குள்ள நம்மளை மேல் மூடி இந்த உரைகளை நம்ம கடந்து போகணும் அத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஐந்து உரைகளால் இந்த உடல் அந்த ஆன்மாவின் மீது பொருத்தப்பட்டிருக்கிறது என்னென்ன உடம்பு போர்த்தப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ் மொழியில இப்ப கைவெளி நவநீத முறையில் எடுத்துக்கிட்டோம்னா உணவு உடம்பு முதல்ல அன்னமய கோஷம் உணவு உடம்பு ஆன்மாவின் மீது பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த உரை போட்டு மூடி இருக்கு ஒரு தலகாணிக்கு எப்படி நம்ம உரையை போடுறோம் தலகாணிக்கு மேல ஒரு உரையை போட்ட உடனே ஒரு உரை போடுறோம் அஞ்சு உரை போட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னா ஐந்து உரைகள் போட்டா அந்த ஐந்து உரைகளும் ஒவ்வொன்னா கழட்டினா தானே தலங்கா தெரியும் அது வரைக்கும் ஐந்து உரைகளும் மூடிக்கிட்டு இருக்கும் அந்த தலங்காணிய அது மாதிரி இங்க ஆன்மாவை ஐந்து உரைகள் மூடிக்கொண்டிருக்கின்றன அதுல முதல் உடம்பு என்ன உணவு உடம்பு வந்து மூடிக்கிட்டு இருக்கு ஆன்மாவை சரி அது மட்டும் தான் மூடிக்கிட்டு இருக்கானா இல்ல அடுத்தது பிராணமயம்ங்கிற ஒரு உடம்பு காற்று உடம்பு மூடிக்கிட்டு இருக்கு மன உடம்பு இந்த ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கிறது அப்புறம் புத்தி அல்லது அறிவு உடம்பு ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கிறது அடுத்தது ஆனந்த உடம்பு இன்பமயமான ஒரு நிலை ஐந்து கோஷங்களும் ஆன்மாவின் மீது போர்த்தப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது அப்ப இப்ப ஆன்மாவை நம்ம தரிசிக்கணும் ஆன்மாவை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த ஐந்து உடம்புகளும் அப்பாற்பட்ட நிலைக்கு நம்ம போகணும் அப்பதான் அந்த ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் சுட்டி இப்போ இந்த ஐந்து கோஷங்களை உண்மையிலேயே எப்படி ஒன்றிலும் ஒன்று தொடர்பு கொண்டது இப்ப இந்த உணவு உடலை வந்து எது இயக்குது பூச்சு உடல் இயக்குது அன்னமய கோஷத்தை பிராணமய கோஷம் இருக்கய கோஷம் இயங்குது அவ்வளதான மனோமய கோஷம் இருக்கணும் எண்ணங்கள் அற்ற நிலையில அப்படியே செயல்படாம போயிடும் அப்போ இந்த மனோமய கோஷம் எதன் மூலமாக புத்தி அப்படிங்கிற விஞ்ஞானமய கோஷத்தின் மூலமாக இயங்கிறது அப்படி இந்த ஒவ்வொரு இயக்கமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது அப்போ இந்த புத்தியை உடல் இயங்கணும் இந்த விஞ்ஞானமய கோஷம் இயங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சரியா இருக்கணும் இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிற அன்னமய கோஷம் சரியா இருக்கணும் சூட்சம உடல் அப்படிங்கிற மனோமய கோஷம் பிராணமய கோஷம் சரியாக இருக்கணும் இந்த புத்தி சக்தி அந்த மூன்று நமக்கு எப்போ சரியா இருக்குதோ அப்பத்தான் இந்த உடல் வந்து சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சரியானபடி செய்ய முடியும் அப்போ இதுக்கு சப்போர்ட்டான இந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள சரியானபடி இயங்கணும் இந்த சூழ உடலும் சூட்சும உடலும் இந்த பிராணமயம்ங்கிற மூன்று உடல்களும் சரியானபடி இருந்தாதான் நமக்கு புத்தி சக்தி சரியா வேலை செய்யும் அந்த புத்தி சக்தி சரியாக வேலை செய்யும் போது மட்டும்தான் நம்முடைய அறியாமைகள் எல்லாம் நம்ம இடத்துல வந்து நீங்கும் ஏன்னா நம்மிடம் அறியாமைகள் இருப்பது நமக்கு தெரியாமே இருக்கும் என்னென்ன அறியாமைகள்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியல அப்ப நமக்கு சரியான புத்தி சக்தி விழிப்புறும் நம்மளுடைய அறியாமைகள் நமக்கு சுட்டிக்காட்டப்படும் அப்ப அந்த அறியாமைகள் நம்ம நீங்கும் போது மட்டும்தான் ஆத்மாவை அறியக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்குள்ளேயே உண்டாகும் இல்லைன்னா ஆர்வம் வரவே வராது பெரும்பாலானவங்க பாருங்களேன் இந்த நிலைப்பாட்டுக்கு ஏன் வர்றதில்ல அப்படின்னா அந்த புத்தியினுடைய செயல்பாடு குறைவா இருக்கு ஏதோ மனம் போன போக்குல வாழ்க்கை வாழ்றவங்கதான் நிறைய இருக்காங்க அப்ப யார் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து தனக்கு ஏன் இந்த நிலையை நான் எப்படிப்பட்டவன் விசாரித்து அறிந்து அப்ப தன்னுடைய நிலையை மாறுதலுக்கு உட்படுத்தி இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் தீவிரமாக உள்ள ஆராய்ந்து பார்த்து தன் தகுதியை யாரும் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த ஆன்மாவை அறிகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி அப்ப அதனால இந்த அண்ணமய கோஷங்கிறது எதனால உண்டானது அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து இந்த அன்னமய கோஷம் சூள உடல் உண்டாகின்றது இன்னும் உணவுதான் இந்த உடல் அப்படிங்கிறது அன்னமய கோஷம் பரு உடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பிராணமய கோஷம் என்ன அப்படின்னா அன்னமய கோஷத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் காரணம் இது சூட்சமும் கண்ணுக்கு தெரியாம இதுதான் இந்த பரு உடல் உருவாவதற்கு காரணமாக இருந்ததுனால இது வந்து எப்படி இருக்குது ஒரு காற்று சக்தி இது சுவாசிக்கக்கூடிய இந்த உடல் சுவாசிக்கக்கூடிய ஒரு காற்று சக்தியாகவும் இருக்கு இப்ப இது என்ன பண்ணது காற்று உடம்பு அல்லது வலி உடம்புன்னு இதை நம்ம சொல்றோம் இப்ப இந்த உடம்பு எப்படி இந்த காற்று உடம்பு இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அன்னமய கோஷத்துல வாக்கு கை கால்கள் மழவாய் கருவாய்ங்கிற பஞ்சேந்திரியங்களை இந்த பிராணமய கோஷம் தான் இயக்குது இப்ப எங்கிட்ட வந்து மூச்சு காற்று இயங்கலைன்னு வச்சுக்கீங்களா என்னோட இருந்து வாய்ஸ் வராது என்னுடைய ஒளி வெளியே கேட்காது அப்போ ஒரு வார்த்தை வரணும் ஒரு வாக்கு வரணும் அப்படின்னா அந்த வாக்கு சக்தியை கொடுப்பது இந்த பிராணம் அப்ப இந்த பிராணந்தான் நமக்கு எல்லா சக்தியும் உள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செயல் செய்வதற்கான கை கால்களை இயக்குறதுக்கு மலம் கழிக்கணும்னா கூட அந்த காற்று சரியான பணி நம்ம இயக்குனாத்தான் அந்த மலம் கழிக்க முடியும் இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பிராணசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்க சுட்டுக் காட்டுறாங்க அடுத்து அது சேர்ந்து இந்த பிராணனை பிரிக்கிறாங்க எப்படின்னா பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் அப்படின்னு பஞ்ச வாயுக்களாக பிரித்து அந்த வாயுக்கள் நிலை கொள்ளும் இடங்களை பொறுத்து சில விஷயங்களையும் சொல்றாங்க அது தவிர உபவாயுக்களாக ஒரு ஐந்து வாயுக்கள் எடுத்துக்கிறாங்க அதை நாகன் குருகரன் கூர்மன் தனஞ்சயன் தேவதத்தன் அப்படின்ட்டு ஒரு ஐந்து உபவாயுக்களை எடுத்துக்கிட்டு இது எல்லாம் அன்னமுய கோஷத்துல உலாவறதுனால இந்த பிராணமய கோஷமே இயங்கிட்டு இருக்கு அப்ப அதனுடைய குண இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் இங்கு இயங்கி அப்ப பிராணன் என்பது மனிதனுடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அந்த வியாபித்து எல்லாவற்றையும் நம்முடைய உடல்கள் இருக்கின்ற இந்திரியங்களை எல்லாம் இயக்கி அந்த இந்திரியங்கள் இயங்குவதற்கான பலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பிராணமய கோஷத்தின் மூலமாக நிரூபிக்கிறாங்க இப்போ பிறகு என்ன பண்ணுறான் இந்த பிராணமய கோஷத்துடைய விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுதான் சாஸ்வதமாக இருக்குமோ இது இருந்தால் இந்த உடம்பு இயங்கும் அப்போ இது முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு டைம் நினைச்சிக்கிறான் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படிநிலைகளை கடற்கிறான் ஏன்னா இங்கே எந்தெந்த இடத்துல நாம் சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கடக்கிற வழிமுறையை அந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க ஏன்னா சாதாரண மனிதனுக்கு இதை கூட கடக்க முடியலையே ஏன்னா இன்னும் பெரும்பாலான மனிதர்கள் எங்கே சிக்கிட்டு இருக்காங்க விரு அன்னமய கோஷத்துலேயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐந்து உடம்புகள் இருக்குன்ட்டே பெரும்பாலானவங்களும் தெரியாது இப்ப அன்னமய கோஷத்துக்கு அப்புறம் பிராணமய கோஷம் இருக்குது மனோமய கோஷம் இருக்கு விஞ்ஞான மயக்கோசம் இருக்கு ஆனந்த மயக்கோசம் இருக்கு இப்ப பிராணம்னா என்ன மனம்னா என்ன புத்தினா என்ன ஆனந்தம்னா என்னன்னு தெரியாத பெரும்பாலான மனிதர்கள் எங்க சிக்கிட்டு இந்த உடலை நான் நான் என்று கருதி கொண்டிருப்பார்கள் அதை இந்த பாடல அவர் சொல்றாரு பிரிவது எப்படி என்றக்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் அப்ப இந்த உடல் தான் நான்ங்கிற அந்த அறிவை நீ எப்போ கொள்றியோ அப்பதான் அடுத்த விஷயத்துக்கே போக முடியும் இல்லைனா இந்த ஜட உடலை நான் நான் கருதி வரைக்கும் எப்படி அடுத்த விஷயத்துக்கு மனிதன் போக முடியும் அப்படிங்கிறது இந்த முதல் பாடலை சுட்டி காட்டுறாரு ஆனா இப்ப இந்த கோஷங்கள் தெரிஞ்சா தானே நம்ம அடுத்தடுத்து கடந்து போக முடியும் அப்போ அடுத்த மனோமய கோஷம் என்ன பண்ணுதுன்னா உணர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது இது என்ன பண்ணுது ஒருவருடைய எண்ணங்கள் இந்த மனோமய கோஷம் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுக்குது உற்சாகத்தையும் கொடுக்குது ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் அவங்க செயல்படுவதற்குண்டான ஒரு கருவியாகவும் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா இந்த உடல் மனம் சார்ந்த பஞ்சேந்திரியங்களை சேர்த்துக்கிட்டு அந்த சேர்க்கையினால பல்வேறு விருப்பு வெறுப்புக்குள்ள தன்னை உட்படுத்தி இந்த மனசு அப்ப இருமைகளால இந்த மனசு சிக்கிக்கொள்ளுது அப்படிப்பட்ட இந்த மனதுக்குள்ள என்னென்ன வந்துடுது தொந்தரவுங்க காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம்ங்கிற பல விஷயங்களும் இது தனக்குள்ள ஏத்துக்கிட்டு தன்னை என்ன பண்ணுது ஒரு அகங்காரியா மாத்திக்கிது இந்த உடம்பு நான் நான் சொல்ற அந்த மனதின் மூலமாகத்தான் அந்த அகங்கார தன்மை வந்துடுது ஏன்னா தன்னை தானாக வடிவமைத்துக்குது எனக்கே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈகோவை கிரியேட் பண்றது இந்த மனோமய கோஷம் இப்படி ஒரு மனோமய கோஷத்தை அந்த ஈகோ கிரியேட் பண்ணிட்டா கூட அதனுடைய அடுத்த பரிமாணம் புத்தி சக்தி அதே மனிதனிடத்திலேயே இருக்குது அப்ப அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அப்ப அந்த விஞ்ஞானமய கோஷத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் நான் செய்வது சரியா தவறான பகுத்தறிய கூடிய தகுதியை அடையணும் அதுதான் மனித பிறப்பினுடைய மகத்துவம் இப்ப சாதாரண மனிதர்களுக்கு இந்த மகத்துவம் கிடைக்காது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து புத்திசக்தியை பயன்படுத்துறது இல்லை சும்மா ஏதோ மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு போயிடுறாங்க தவிர எதற்காக எனக்கு இந்த புத்திசக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்ன இப்ப மற்ற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ கிடைக்காத ஒரு பிரத்யேக அறிவு என்னிடத்துல பிரகாசிக்குது அப்ப இதனுடைய உபயோகம் என்ன சாதாரண இந்த புற அறிவை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக சம்பாதித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு விடுவதற்காகவா அப்படின்னு பார்த்தா அதற்காக கொடுக்கப்பட்டது தன்னை தான் அறிந்து தன்மயமாதல் ஏன்னா ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த புவனத்துல இந்த பிரபஞ்சத்துல வாழ்றானா இல்லது இந்த பூமியில வாழ்றானானா எல்லா ஜீவராசிகளும் வாழுது இப்போ ஒரு நாயோ ஒரு மாடோ ஒரு பன்றியோ என்ன வேலைக்கு போகுதா சம்பாதிக்குதா ஆனா இயற்கை அதுக்கு எல்லாமே கொடுக்குதா இல்லையா அதுக்குண்டான உணவு இருப்பிடம் எல்லாம் இயற்கை கொடுத்துரும் பெரியவங்க அந்த காலத்துல ரொம்ப லாஜிக்கா இது ஒரு சிம்பிள் பழமொழியா சொல்லுவாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு அப்ப படைப்பின் ரகசியம் என்ன இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அதனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை இயற்கை கொடுத்து இருக்கிறது கடல் நிறைய தண்ணி இருக்குது உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மொண்டுக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வந்து இறைசக்தி எல்லாருக்கும் கொடுத்திருந்தாலும் இந்த மனிதன் மட்டும் என்ன பண்றான் இந்த மனோமய கோஷத்திலும் இந்த விஞ்ஞான மய கோஷத்திலும் அந்த இயற்கைக்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்தி அமைச்சுக்கிட்டு மனம் போன போக்குல போயிட்டு இருக்கான் அப்ப இதனால என்ன ஆகுது எல்லா வித பழக்க வழக்கங்களும் மனிதனிடத்தில் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது இயற்கைக்கு முரணாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப இது யாருக்கு புரிய வரும்னா இது மாதிரி சாஸ்திர விசாரங்களை உள்வாங்கும் போதும் தன்னுடைய அறியாமையை புரிந்து கொள்ளும் தான் ஒரு மனிதன் தகுதியை தெரிந்து முடியும் நான் யார் என்ற தன்னுடைய உண்மை சுரூபத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அதுக்குதான் ஞானிகளும் மகான்களும் சுட்டி காட்டிகிட்டே சாஸ்திர சிரவணம் பண்ணனும் சாஸ்திரத்தை கேளுங்க கேட்டல் ரொம்ப முக்கியம் சிரவண மனநிதித்தியாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் இதத்தான் கடந்த பாடல் அவர் சொல்றாரு ஒரு பாடலிருந்து எப்படி நெய்யை நாம பிரித்து எடுக்கிறோமோ அது போல இந்த ஜீவன்கிறது ஆத்மாதான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீ உன்னிடத்துல இருக்கிற அறியாமைகளை பிரித்து எடுத்துவதற்கு உனக்கு ஒரு அறிவு சக்தி தேவைப்படுதுப்பா அந்த அறிவு புரிதல் வந்து நீ சாஸ்திரங்களை கேட்பதனால்தான் சாத்தியமாகும் சிரவண மணல நிதித்தியாசனம் இருப்பதனால்தான் அது நடக்கும் அப்படிங்கறத தெல்ல தெளிவாக அவர் கடந்த பாடல்ல சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த விஞ்ஞானமய கோஷங்கிற புத்திசக்தி என்ன பண்ணுதுன்னா ஐன் பொறிகளோட சேர்ந்துகிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்பொருளிகளோட சேர்ந்துகிட்டு எல்லா அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனாலதான் இந்த அகங்காரம் நமக்குள்ள ரொம்ப அதிக தன்மையை அடைந்துருது ஏன்னா மனமும் என்ன பண்ணுது தன்னுடைய விரிவாற்றலை பெருசு பண்ணிக்கிது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த கரணத்தன்மையை விருத்தி பண்ணிக்கிட்டு இந்த மனோமய கோஷத்தோட புத்தி சக்தி சேர்ந்துகிட்டு மனிதன் என்ன பண்ணுது படாத பாடுபடுத்துது அப்ப அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யேக புத்தி சக்தி தான் இரண்டு வகையில செயல்படுது ஒன்று அறியாமையை நீக்கி கொள்வதற்காகவும் பயன்படுகின்றது இன்னொன்று மனம் போன போக்கிலே மனிதன் வாழ்வதற்கும் பயன்படுகிறது அப்ப இந்த இடத்துல தான் நம்ம தீஜனா மாறணும் மறு பிறப்பாளன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் மறு பிறப்பாளன்னா இப்ப இந்த மனித பிறவியில கிடைச்சிருக்கிற இந்த உடல் தான் நானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட அப்படியே பயணிக்கிறவன் பயணம் பண்ணிட்டே இருப்பான் ஆனா இல்ல இந்த உடல் கடந்த உணர்வுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் இதை வைத்து எப்படி நான் என்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் அவன் டிஸ்ட் ஆரம் பாருங்க அப்போ அவன் என்ன பண்றான் மறுபிறப்பாளன் ஆயிடுறான் இன்னொரு பிறப்பு எடுத்துடுறான் இந்த பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு அந்த பிறப்பு தான் என்ன பண்ணதுன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த புத்தி சக்தியை வந்து விரிவுபடுத்துது விரிவுபடுத்தி அவனுக்குள்ள இருக்கிற அந்த அகக்கண்ணை வந்து விழிப்படையை செய்யுது அதுதான் மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவது சாஸ்திரம் அதாவது பகவத்கீதை இதை பேசுது என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய புறக்கண்களால நீ என்ன பாத்திர முடியாதப்பா உனக்கு ஞான கண் கொடுக்குறேன் அதன் வழியா நீ உண்மையை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணா பேசுவது போல இங்க நம்முடைய புத்தி சக்தி மூன்றாவது கண் அறிவு எப்போ விழிப்படையுதோ அப்ப இதை வச்சுதான் நம்ம யாரும் நம்மள தெரிந்து கொள்ள முடியும் அதைதான் அகக்கண்ணன் சாஸ்திரம் சொல்லுது இப்ப இந்த அகக்கண் வந்து இயங்கணும் அப்படின்னா இந்த அன்னமய கோஷம் தேவைப்படும் ஏன்னா இந்த அன்னமய கோசல் தான் மூளை கண்கள் அப்படிங்கிற புலன்கள் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ இது ஒரு கருவி இந்த டூல் இருக்கணும் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும் அப்படின்னா வரும் சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இயக்க முடியாது அதுக்கு ஹார்ட்வேர் இருக்கணும் அதுக்கு மதர்போர்டு ஹார்ட் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கணும் மானினேட்டர் எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும் அதுபோல இந்த மனித உடல் இந்த சூட்சம உடல் இயங்குவதற்கான ஒரு ஸ்தலம் அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து தன்னுடைய சொருபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ அப்படி பயன்படுத்தி இந்த மனித மூளை மூலமாகவும் இந்த மனம் மூலமாகவும் புத்திசக்தி மூலமாகவும் நம்ம நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம எளிதாக அடைந்து விடலாம் ஆனா மனம் போன போக்கில் போயிட்டா என்ன பண்ணுது இதே புத்திசக்தி தன்னை ஒரு பக்தன் சொல்லிக்குது இல்லைன்னா தன்னை பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்குது இல்லைன்னா நான் பெரிய செயல் வீரன் சொல்லிக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து தன்னைத்தானே அது ஏமாத்திக்குது ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்குது போட்டுக்கிட்டு நான் ஒரு பெரிய பக்தன் எனக்கு நிகரான பக்தர் இந்த பூமியிலே கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்குது ஆனா அந்த பக்தது என்ன அந்த பக்தியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது புரியாத மனசு என்ன பண்ணுதுன்னா ஒரு வேடத்துலயே வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம விடுபடணும்னா இங்கே சுட்டி காட்டுறாங்க ஏன்னா இங்கே வேஷமெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது எல்லாம் வந்து புற வேஷம் அதெல்லாம் உள்ள நீ அகக்கண்ண திறந்து பாரு அப்போதான் நீ யாருன்னு ஒன்று தெரிந்து கொள்ள முடியும் வெளி வேஷங்கள்லாம் இந்த உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கும் காலங்கள் கடந்து போய் இந்த உடம்புக்கு ஒரு மரணம் வந்துடும் ஏன்னா இந்த உடம்பு பூமிக்குள்ள வந்துட்டாலே அதனுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி இளமையிலிருந்து முதுமை முதுமையிலிருந்து மரணம் வந்துடுதோ அந்த நிலையை தப்பிக்கவே முடியாது எந்த ஒரு மனிதனும் ஆனா அந்த நிலையை அவன் அடையறதுக்குள்ள இந்த உடம்பை வச்சு இந்த கருவி வச்சு அவன் தான் வந்த நோக்கத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா பிறவி பயன் அவன் அடைந்து விடுகிறான்னு தான் சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு அது தவற விட்டுறாதீங்க தவறு விட்டுறாதீங்க ஏன்னா அரிதறிது இந்த மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட இந்த புத்தி சக்தியை நடந்த பிறகு நமக்கு இருக்கிற கோஷம் தான் ஆனந்தமய கோஷம் இது வந்து ரொம்ப மிகவும் மிக சூட்சமுமானது இது வந்து காரணத்தேகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த ஆனந்தமய கோஷம் எப்படின்னா ஒரு ஆழமரத்துடைய விதை போல இப்ப ஒரு ஆலமரம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அந்த ஆழமரத்தினுடைய விதையை நினைச்சு பாருங்க சும்மா ஒரு கடுகு சைஸ் தான் இருக்கு அந்த ஆழமரத்தினுடைய பழத்தை எடுத்து உடச்சிங்கன்னா அது ஒரு விதை கடுகு சைஸ்ல இருக்கும் அந்த இருக்கிற அந்த விதையில எவ்வளவு பெரிய விருட்சம் இருக்குது தெரியாது எப்ப அது ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள சேருதோ அப்பதான் அது ஒரு பிரம்மாண்ட சக்தியாக விரியுது அது போல இந்த காரணத்தேகத்துல இருக்கிற அந்த மனிதனுடைய அத்தனை விஷயங்களும் இந்த பஞ்சபூதங்களோட சேரும் மட்டும்தான் இப்படி ஒரு உடல் அவனுக்கு கிடைக்குது அப்ப இந்த மனித உடல் அவனுக்கு கிடைச்ச உடனே அந்த மனித உடலுடைய வளர்ச்சி அவனை யாருன்னு காட்டி கொடுக்கிற அளவுக்கு கொண்டு போகுதுங்கும் எப்படி ஒரு அரிதான உடல் இந்த மனித உடல் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கொஞ்சமாவது அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மரத்தினுடைய பரிணாமம் வந்து அந்த விதையில் இருப்பது போல இந்த மனிதனுடைய அத்தனை ஆனந்த விஷயங்களும் அவனிடத்திலேதான் இருக்கிறது ஆனால் அது அந்த காரணத்தேகத்தில் ஒடுங்கி இருக்கின்ற அந்த உண்மை தன்மையை உணர முடியாமல் மனிதன் மனம் போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கின்றான் அதனால புற விஷயங்களிலே அதிகமாக ஈர்க்கப்பட்டு அகங்காரம் மமகாரத்திலே சிக்கிக்கொண்டு மயங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச கோஷங்களை நம்ம கடந்து ஒவ்வொரு படிநிலையாக எப்படி போவது அப்படிங்கிறத இந்த கைவலை நமடைந்த பாடல்களை ஒவ்வொரு பாடலா விளக்கிட்டு வராரு இப்ப அடுத்த பாடல்ல சொல்ல போறாரு அடுத்த பாடல் அறுபத்தி ஒன்று கரணமாம் மனது அவை ஆன்மாவோ தரமுல இரண்டு கோஷம் சத்துவ குண வரமறு கனவு ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஜான விருத்தியின் விகாரமாமே அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா கரணமா மனது புத்தி அந்த கரணம் சொல்றோம் இல்லையா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற கரணங்கள் மூலமாக கருத்துருவாய் அதுதான் அப்படின்னு அதை பற்றி மனசை பற்றிக்கொண்டு இந்த சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனை ஆற்றலும் இந்த புத்தி இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற கருத்துருத்துவ புத்தி அவனுடைய வந்துடுறதுனால அவ தன்னை யார் என்று நினைத்துக்கொள்கிறான் அந்த மனமும் புத்தியும் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அப்ப நான் தான் இதை முடிவெடுக்கிறேன் நான் தான் இதை செய்ய போறேன் அப்படின்னு தன்னுடைய மனோவிகாரத்துக்குள்ள சித்திக்கிட்ட ஒரு மனிதன் தன்னை அகங்கார அமகாரத்துக்குள்ள ஈடுபடுத்தி கொண்டு அறியாமையிலே இருக்கிறான் அதை அவர் சொல்றார் அந்த காரணமாக இந்த மனது புத்திய வந்து நீ என்னுடைய கருத்துருவாக நீ போய் அதுவா ஆன்மா இந்த சங்கர்பூர்வமான மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது சத்துவ குண விகாரத்துக்குள்ள இருக்குதுப்பா இந்த இரண்டு கோஷங்களும் ஆன்மா அல்ல அப்படின்னு சொல்றார் வரமறு கனவு ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே அப்போ இந்த கனவு காணக்கூடிய மனோமய கோஷம் அதாவது மனம்தான் பலவார கனவுகளை உற்பத்தி பண்ணிக்குது வெளியே புறத்துலயும் உற்பத்தி பண்ணிக்குது தூங்கும் உற்பத்தி பண்ணிக்குது அப்ப இது மனதனுடைய விளையாட்டு அப்ப இப்படி பலவாறு மனோமய கோஷம் வந்து என்ன பண்ணுதுன்னா பல கனவுகளை கட்டக்கூடிய அந்த கனவும் விஞ்ஞானமய கோஷம் அதாவது புத்தி சக்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கோஷங்களும் சேர்ந்துட்டு குணவிகாரங்கள போய் சிக்கிக்காத சத்துவ குண இருக்குது அது நீ கிடையாது அடுத்தது மூன்றாவதாக உயர்வில்லாத உறக்க நிலையிலே ஆனந்த நிலையிலே நான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இந்த மனமும் புத்தியும் எங்க போய் ஒடுங்குது அதற்கு மூலமான காரணத்தேகத்துல ஒடுங்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரணத்தேகத்துல இருந்து மனம் புத்திங்கிற சூட்சம உடல் வந்தது அந்த மனம் புத்திங்கிற சூட்சம் உடல் இந்த சூழல் உடலை எடுத்துக்கிச்சு ஏன்னா அதை செயல்படுத்தி அப்ப இதை திருப்பி அப்படியே ரிட்டன் போகணும் இப்ப அந்த உடலிருந்து மீண்டும் மனதுக்குள்ள போய் மனதுல மீண்டும் காரணத்தேகத்துக்குள்ள போய் ஒடுங்கணும் அப்ப காரணத்தகத்துக்குள்ள போய் ஒடுங்கிட்டேன் அங்க என்ன நினைக்குது ஒண்ணுமே தெரியல நான்கிறது கூட தெரியாம அங்க தூங்கிட்டு இருக்கும் ஆனா இங்க மனிதன் என்ன பண்றான் இந்த சாதாரண சந்தோஷங்கள் வருது பாருங்க சின்ன சின்ன மகிழ்ச்சி ஒரு செல்போன் வாங்கின உடனே ஆகா ஒரு சூப்பர் போன் வாங்கிட்டேன் அட்வான்ஸ் கான்பிகரேஷனோட ஒன்னு எடுத்துட்டேன் ஒரு டிவி வாங்கின உடனே பாருங்க பிளாட் டிவி வாங்கிட்டேன் ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ல ஒன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அடைகிறான் பட் இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்துக்கு ஒப்பிட முடியாது ஏன்னா இங்க ஆனந்தம் வந்து சாதாரண ஒரு மகிழ்ச்சிக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் தெல்ல தெளிவா தெரியப்படுத்துது அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப சாதாரண ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தத்துக்கு வித்தியாசத்தை சாஸ்திரம் எப்படி புரிய வைக்குது அப்படின்னா பிரியம்னு சொல்லுது அதாவது ஒரு மகிழ்ச்சியை வந்து எந்த அடிப்படையில ஒரு ஆனந்தமா உண்டாக்கிக்க முடியும்னா பிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ஆசைகளினால் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கு வித்தியாசத்தை சொல்லுது இப்ப ஆசைன்னா என்ன போன்ற அடைய வேண்டும் ஒரு மொபைல் போன் வாங்கணும் அல்லது ஒரு டிவி வாங்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு உண்டாயிடுது அந்த ஆசை என்ன ஆகுதுன்னா நம்ம ஆள் மனசை விட்டு நீங்காது ஆனா அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அது உள்ள இருக்கும் அப்ப நம்ம செல்போன் வாங்குற வரைக்கும் அந்த ஆசை உள்ள இருந்துகிட்டே இருக்கும் எப்ப வாங்குறது எப்ப வாங்கிறதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள சந்தர்ப்பம் வந்த உடனே அதை வாங்கிடுவோம் அப்ப அது வந்து மனதனுடைய ஒரு வீரியத்தன்மை நிறைந்த நிலை அது எதனோட ஒப்பிடுறாருன்னா ஆசையுடைய ஒரு மனதனுடைய ஆதிக்கம் அது அதனால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து நிலையான சந்தோஷம் அல்ல அதுவே பிரியமுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது என்னன்னா இந்த ஆசையோட அந்த பிரியம் உறவு கொள்ளாது ஆசைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை பிரியம் எப்படின்னா இப்ப இறைவன் மேல் நாம் செலுத்தக்கூடிய அன்பு இப்ப இந்த பிரியத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு அன்புங்கிறது எப்படின்னா அது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து வராது இப்ப ஒரு கணவன் மேல மனைவி வைக்கக்கூடிய அன்பா இருக்கட்டும் இல்ல இறைவன் மேல ஒரு பக்தன் வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு மகள் மீது அம்மா வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் அது ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்த அன்பாக இருக்காது அதுதான் பிரியம் அது நம்ம பிரியம்னு சொல்றோம் இப்ப இந்த பிரியத்தை வந்து எப்படி நம்ம சாஸ்திரம் பிரிக்குதுன்னா ரெண்டு விஷயமா பிரிக்குது மோதம் பிரமோதம் அப்படின்னு ரெண்டு விஷயமா பிரிச்சுட்டு இப்ப இந்த மோதம் பிரமோதத்துக்குன்னால விளக்கமும் கொடுக்குது அதாவது எனக்கு ஒரு விருப்பமான பொருள் கிடைச்ச உடனே அந்த மோதம் அந்த மனசு வந்து நிறைவாயிடுது அப்ப எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் அந்த பொருளை அனுபவிக்குது பாருங்க அப்போ அந்த அனுபவத்தினால ஒரு ஆனந்தம் உண்டாகுது பாருங்க அதை பிரமோதம்னு சொல்லுது இப்போ நம்ம ஜென்ரலா எடுத்துட்டா ஒரு செல்போன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு நம்ம கிட்ட அது வந்து நம்ம மோதம்னு எடுத்துக்கிட்டா கூட ஆனால் அந்த செல்போன் நம்ம கைக்கு வந்தவுடன் உள்ள போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆப்ரேட் பண்ணி அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் அலருது பாருங்க அதை பிரமோதம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்க சாஸ்திரம் விளக்கம் கொடுக்க வர்றது என்னன்னா அதை இதோட ஒப்பிட அது வந்து ஆசையினால் விளைந்த விளைவு இது வந்து பிரியத்தினால் விளைந்த விளைவு அப்ப பக்திங்கிறது பிரியத்தினால அன்புனால வர்றதுனால இந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே ஆக முடியாது அப்ப இதுதான் உண்மையான பிரியம் இத வந்து மோதம் பிரமோதம் அப்படிங்கிற நிலையில நீங்க அனுபவிக்கும் இதுதான் ஆனந்தமய கோஷத்துடைய இயல்பு நிலை அதுதான் உண்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறது நீங்க அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஆனந்தமய கோஷம் ஆகிய வந்து நமக்கு இருக்கிறது எப்போ தெரிஞ்சுக்க முடியும் ஆழ்ந்த உறக்கத்துலயாண்ணா கிடையவே கிடையாது ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல என்ன பண்ணுது இந்த மனசும் புத்தியும் போய் ஒடுங்கிடுது ஒடுங்கின உடனே காரணத்தேகம் இருக்கிறதே தெரியாது ஏன்னா காரணத்துக்குள்ள ஒடுங்கிக்கும் போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நம்ம வெளிவரணும் இல்லையா அப்பதான் இந்த விழிப்பு நிலைய அனுபவம் நமக்கு புத்தி சக்தியின் மூலமாக பிரகாசிக்க ஆரம்பித்து இது நான் என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன் எதுக்காக நான் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன் இப்ப உண்மையா என்னுடைய தேவை என்ன இப்ப இந்த ஆசைன்னா என்ன பிரியம்னா என்ன இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துல நான் எதை ஆசைப்படணும் உண்மையிலேயே நான் அடைய வேண்டிய பொருள் எது அப்படின்னு ஒரு நமக்குள்ள பகுத்தறியக்கூடிய தன்மை வளரும் போது மட்டும்தான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்குள்ள தெரிந்து கொள்ளும் மட்டும்தான் உண்மையான ஆனந்தம் நமக்குள்ள பூரிக்கும் அது இறைவனை நம்ம வந்து உண்மையா தேடும் உண்மையான பக்தி வைக்கும் நமக்குள்ள ஒரு உணர்வு ரீதியா நமக்கு இணைப்பு உருவாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க உடம்பே வந்து அப்படியே பொருள் ஆரம்பிக்கும் ஒரு புலங்காங்கேதம் அடையும் அப்ப இந்த புலன்கள் நமக்கு காட்டி கொடுத்தால் கூட அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு அனுபவத்தை நம்ம டச் பண்ணுறோம் ஆனால் அது என்னன்னா எவ்வளவோ நிறைய சக்கரை கிலோ கணக்கில் கொட்டியிருக்கிறதுல ஒரே ஒரு சக்கரை துகளில் எடுத்து நீங்கள் வாயில் வைக்கிற மாதிரி அவ்வளோதான் அதனுடைய டேஸ்ட்டு ஆனால் அதை பயங்கரமாக நீங்கள் முழு சக்கரை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு வரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அதுக்குண்டான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இந்த பாடியும் இந்த மைண்டும் போகணும் போனால் இந்த உடல் மனம் கடந்த அந்த உணர்வை நம்ம வந்து அனுபவமாக்க முடியும் அப்போ அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்குதான் இந்த ஒவ்வொரு கோஷங்களும் நீக்கிட்டு வா அப்படின்னு இந்த பாடத்துல அவர் சொல்லிக்கிட்டே வராரு அப்ப அந்த அடிப்படையில் இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா மூன்று கோஷங்களை ஒதுக்குறாரு அந்த மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் உண்மை இல்லை அதே மாதிரி ஆனந்தமய கோஷமும் இங்க உண்மை இல்லை அப்படின்னு இந்த மூன்று கோஷங்களையும் இந்த பாடல் மூலமா நீக்கி இந்த ஐந்து கோஷங்களும் ஆன்மா அல்ல அப்படிங்கறது இந்த பாடல்கள் மூலமா விளக்கம் கொடுத்துறாரு அடுத்து அறுபத்தி ரெண்டாவது சத்தொடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாய் அறிந்து பொத்தொடு சடம் துக்காதி பொருந்து பேதங்களான சூத்திர பஞ்சகோஷ குகையை விட்டு வெளியிலாவாய் அப்படிங்கிறார் அதாவது சத்தொடு சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன சச்சித ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்ப சத்துனா இருப்பு சித்துன்னா அறிவு அப்போ இந்த அறிவனுடைய இருப்பு தான் இங்க ஆனந்தத்தை கொடுக்க முடியும் இப்ப நமக்கு புரியுது ஆனந்தமய கோஷம் எப்ப நமக்கு உண்டாகும்னா அந்த அறிவு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கும் போதுதான் தெரியாம உறங்கிட்டு இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போகும்போது எங்கிருந்து நமக்கு காரணத்தேகம் வேலை செய்யும் காரணத்தேகம் இருக்கிறதே தெரியாது காரணத்தேகத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுவோம் அப்போ இந்த சச்சிதானந்த சுரூபமாகி அந்த இறைவனை நம்ம அனுபவமாக்கணும் அந்த சச்சிதானந்தம் நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த இருப்பு இருப்பதை அறிவாகத்தான் அந்த இருப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் போது தான் அந்த ஆனந்தம் வரும் அப்ப அந்த அறிவாகத்தான் இருப்பு இருக்கிறது யார் தெரிஞ்சுக்கிறது தன்னுடைய இருப்பை தானே தான் தெரிஞ்சு அப்ப தானே தெரிந்து கொள்வதற்கான ஒரு கருவிதான் இந்த உடலும் மனமும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு அப்ப அதுக்குத்தான் இந்த உடம்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது அது சமமாகவும் இருக்கிறது பூரணமாகவும் இருக்கிறது அது எப்படி இருக்குது மூன்று தேகங்களுக்கும் சாட்சியாக பிரிக்கிறது அதுதான் இங்க சொல்றாரு சச்சித் ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் அதாவது அது சமமாகவும் இருக்கிறது பூரணமாகவும் இருக்கிறது சாட்சியாகவும் இருக்கிறது ஏக்கமாகவும் இருக்கிறது ஒன்றாகவே இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொருள் எப்படிப்பட்ட ஒரு பொருள் எல்லையில்லாத ஒரு எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு பூரண பொருள் அதுவே நான் என்று நீ அறிந்து கொள் அதை விட்டுட்டு இந்த கோஷங்கள்க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இல்ல இந்த உடம்பு தான் நான் அண்ணன் கோசத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறதோ இல்ல இந்த மனம் புத்தினால பாருது என்னுடைய அறிவுனால செஞ்சேன் எனக்கு இந்த புத்தி சக்தி இருக்கு உனக்கு அந்த புத்திசக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பேசுவதோ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மாவை அறிந்து கொள்ள தடையாக மாறிவிடும் அப்படிங்கிறது இந்த பாடல்கள்லாம் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கு அப்ப அதுவே நீ என்று அந்த சச்சிதானந்தமே நீ இன்று உணர்ந்து கொண்டு அசத்தாகவும் ஜடமாகவும் துக்கங்களை உடையதுமான பேதங்களான இந்த ஐந்து கோஷங்களை கொண்ட இந்த உடலை உண்மை என்று கருதும் மனமயக்கத்தை விட்டு வெளியே வா அப்படிங்கிறாரு அதுதான் அந்த பாடல்ல சொல்றாரு அறுபத்தி இரண்டாவது பாடல்ல பொத்தொடு ஜடம் துக்காதி பொருந்தும் பேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியிலாவை அதாவது இந்த ஐந்து கோஷங்களை விட்டு வெளியவா அதுதான் உன்னுடைய உண்மை நிலை ஆன்மாவுடைய நிலை அப்படிங்கிறது இந்த பாடல்ல அறுபத்தி ரெண்டாவது பாடல்ல விளக்கிட்டு அடுத்து அறுபத்தி மூன்றாவது பாடல்ல சொல்றாரு பஞ்ச கோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற போது பாலே விஞ்சியது அதுவெல்லாம் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெரிய சொல்வார் இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை கேக்குறான் சிஷிய இந்த பஞ்ச கோஷங்களே விட்டுட்டு அதற்கு அப்பால நம்ம பார்த்தோம்னா அங்க ஒண்ணுமே இல்லையே சுவாமி வெறும் சூன்யம் தான் இருக்குது வெறும் வெட்ட வெளி மட்டும்தான் இருக்குது அப்ப அதை தவிர என்னால ஒன்னையுமே பார்க்க முடியலையே அப்ப ஒரு மை போல கருமையா இருக்கக்கூடிய அந்த இருளை பார்த்துட்டு நான் எதை அனுபவிக்கிறது மாயை கடந்த மகத்தான குருவே இந்த மகன் புத்தி தெளியும்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சிஷியன் கேட்கிறான் அது முதல் ரெண்டு வழி நான் பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை அப்படி நான் பார்த்தா அது அந்த ஒண்ணுமே தெரியாத அந்த நிலையில அங்க வெறும் இருள்தான் இருக்குது ஒரு கருமைதான் இருக்குது அஞ்சன இருளையோ அதாவது அஞ்சன இருள்னா ஒரு மை போல கருப்பா இருக்கிற மை போல ஒரு இருளையா எப்படி அனுபவிப்பேன் நான் அகம் என எப்படி அனுபவிப்பேன் அந்த இருளை போய் நான் எப்படி நான் அப்படின்னு அனுபவிப்பேன் பஞ்ச கோஷங்களும் நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்க இந்த உடம்பும் என்னுடைய இது வனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற அந்த அந்த கரணமும் நான் இல்லை அப்ப இந்த மனமும் இல்ல உடலும் இல்ல இந்த கோசங்கள் எதுவுமே நான் இல்லன்னா உண்மையா நான் யார் அப்ப இந்த பஞ்ச கோஷங்களை விட்டு அப்பால் பார்த்தேன்னா ஒண்ணுமே தெரியல வெறும் இருள் தான் தெரியுது அப்ப அந்த இருளையா அந்த சூன்யத்தையா நீங்க வந்து நான் சொல்ல சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் சிஷியன் அப்போ அந்த கேள்விதான் இந்த வஞ்சமில்லா குருவே என்ற மகன் மதி சொல்வார் அப்ப இதை பத்தி நீங்க மாயையை கடந்து ஒரு மகத்தான நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவாற்றலால எனக்கு அதை கொஞ்சம் தெளிவா விளக்குங்க குருநாதா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது நீங்க சொல்றதெல்லாம் இந்த கோசங்களை விட்டுட்டு வா உடம்ப விட்டுட்டு அதுக்கு அப்பால் இருக்கிற இந்த இருளையா நான் வந்து நானும் நினைச்சுக்கிறது கேள்வி கேட்கிறேன் அப்ப அறுபத்தி நாலாவது பாடலாம் பத்தி விளக்கம் கொடுக்கிறார் முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பு அவனிடையில் கண்ட பெரிய பால் அவனோ பாராய் அன்புல மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா முன்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பத்து பேருடைய கதையை பாருப்பான் அந்த பத்து நபர்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அதுல பத்தாம் நபர் எப்படி ஒன்பது நபர்களை எண்ணிட்டு அந்த பத்தாவது ஆள் நான் தான் தெரிஞ்சுக்காம ஒரு மனமயக்கத்துல இருக்கிறாங்க அப்படி மனமயத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றான் ஒருவனை காணவில்லையே அவன் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துறான் அதுதான் சூன்ய நிலை தன்னை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவள நிலையை வந்து சூன்ய நிலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த பத்தாவது நபர் நான் தான் அந்த சூன்யத்தை காட்டி வாயிலாக அறிந்து கொண்டதை போல அன்பு மகனே இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து அறியப்படுகின்ற பொருளுக்கும் அறிவாக நீ மட்டுமே காண்பவனாக அடங்கி இருக்கிறாய் அப்படின்னு எடுத்து சொல்றார் அதாவது இங்க வந்து அந்த பத்து பேர் கதையில எப்படி ஒன்பது பேரு எண்ணி எண்ணி பாத்துட்டு ஒருத்தன் இல்லை இல்லைன்னு தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையில அவன் இருக்கிறான் அக்னானியா இருக்கிறான் அப்படி அவன் தன்னை தெரிந்து கொள்ள முடியாத அந்த அறியாமை நிலையை தான் நம்ம ஆவரணம்னு சொன்னோம் நிச்சயம் ஆவரணம் பார்த்ததுல ஆவரணம்ங்கிறது என்ன மறைக்கும் சக்தி அப்ப தன்னை யாரென்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைக்கும் சக்தி என்ன பண்ணுது புரிஞ்சிக்கவே முடியாத நிலையில் இருக்கு இப்போ அதன் கேள்விதான் இவன் கேட்கறான் இப்ப நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த சூன்யத்தை போய் எப்படி நான் சொல்ல சொல்றீங்க அப்ப இந்த சூன்யமா நானே ஒண்ணுமே தெரியாம கார் இருள் இருக்குது ஒரு மை போல்ற இருட்டு இருக்குது அந்த இருட்டுல போய் அகமன் சொல்ல சொன்னா அதையா நான் நம்புறது ஏன்னா நீங்க புலன்கள் இல்லாம பார்த்தா அங்க இருள் தான் இருக்கும் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் புலன்கள் இல்லாம கற்பனை பண்ணி பாருங்களேன் அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப ஒண்ணுமில்லாம ஒரு சூன்ய நிலையா வந்து நான் நான் சொல்ல முடியும் அது கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு சொல்றதுக்கும் புரிஞ்சுக்க முடியல அது எப்படி சாமி அந்த நிலைய போய் நீங்க அகமன் சொல்றீங்க நான் உணர்ந்து சொல்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியல அவன் கேட்ட கேள்விக்கு ஒரு சொல்றாரு தன்னை யாரென்று அறிந்து கொள்ள முடியாத சூன்ய நிலையா வந்து நானும் நினைச்சுக்க சொல்றேன் இல்லப்பா இன்னொரு நபர் உன்னை காட்டி கொடுத்தான்ல அந்த பத்தாவது நபர் நீ தான் அது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கிறான்ல அது இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக நீ உன்னை அறிந்து கொண்ட பிறகு இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குது உனக்கு வேறா எதுவுமே இல்லை இங்க அறியப்படுகின்ற பொருளுக்கு அறிவாக நீ மட்டும்தான் இருக்கிறாய் அப்ப காண்பவனாகிய நீதான் இங்கு எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார் நீ இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாரு ஏன்னா இங்க காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அப்படிங்கிற திருப்பிட்டியை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்ப வேற பாடங்கள்ல அது மாதிரி இங்க என்ன சொல்ல வராருன்னா இப்ப காண்பவனாகட்டும் அரிபவன் இப்ப நான் இருக்கிறதுனால தான் எனக்கு இது தெரியுது இப்ப நான் இல்லைன்னா இது எதுவுமே தெரியாது அப்ப நான் இந்த பிள்ளைங்களை இழந்துட்டா எனக்கு ஒன்னும் தெரிய போறதில்ல கண்ணு இருந்தா இது ரோஜா மலரும் தெரியும் இது மல்லிகை மலரும் தெரியும் காது இருந்தா இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குன்னு தெரியும் ஒரு சினிமா படம் ஒன்று தன்னை அறிந்து கொண்டே இருக்கின்றது இருக்குது அதுதான் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே தெரியும் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவது அறிவு அப்படின்னு சாஸ்திரம் ரொம்ப எளிமையா சுட்டி காட்டுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு புரிதல் ஒரு ஞானம் நமக்குள்ள வர்றதுக்கு தன்னைத்தான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த பாடல்கள் வழியாக அவரு சுட்டி காட்டிட்டே வர்றாரு அடுத்த பாடல சொல்றாரு அறுபத்தி ஐந்தாவது பாடல் சூக்கம் அஜானம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும் காலம் ஓர் மூன்றும் ஜன்மக் கடல் ஏழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆழமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே இங்க வந்து தட்சிணாமூர்த்திய வந்து ஒரு எவிடன்ஸ் கூப்பிட்டு அந்த ஆழமர் கடவுள் மீது ஆணை தட்சிணாமூர்த்தி மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன் இப்ப நான் சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் சாட்சி நீ மட்டும்தான்ப்பா ஏன்னா இப்ப சும்மா சாதாரணமா வாயில வந்து நீ அது தத்துவம் அசி ஒரு குரு சிசியனுக்கு உபதேசம் பண்ணிட்டா இப்போ அந்த தத்துவம் அசி அப்படின்னு அவன் வார்த்தையை கேட்ட உடனே அகம் பிரம்மா உடனே வாய் விட்டு சொல்றான் கிடையாது அவன் சொல்ல மாட்டேங்கிறான் நான் தான் பிரம்மங்கிறது அவனுக்கு ஆயிரத்தி சந்தேகம் இருக்கு அப்ப அந்த சந்தேகத்துக்கு அவனை தெளிவுபடுத்தணும் அப்ப அப்படிப்பட்ட தெளிவு அவர் படுத்துறதுக்காக எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தாலும் அவன் இன்னும் தெளிவு அடையாம இருக்கிறாங்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை கூட கூப்பிட்டுக்கிறாரு ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீ அப்படிங்கிறாரு அப்ப எதை வச்சு சொல்றாருன்னா கண்ணுக்கு தெரிகின்ற பரு உடலும் கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடலும் அதாவது மனமும் பரு உடலும் இரண்டு உடல் எடுக்குவதற்கு காரணமாக இருந்தா காரண உடலும் ஆக இந்த மூன்று உடல்களும் எப்படி தோன்றுது அறியாமையினால தோன்றுறது அது மாதிரியே நமக்கு மூன்று நிலைகள் இருக்கு என்னென்ன நிலை விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்கம் என்ற மூன்று அவஸ்தைகள் இங்க உண்டாகுது அப்ப இந்த மூன்று காலங்களான அதே மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று காலங்களும் நமக்கு வந்து வந்து போயிட்டே இருக்குது அப்ப இது மாதிரி நம்ம எத்தனை எத்தனை பிறவிகள் இந்த மாதிரி மூன்று காலங்களை பார்த்துட்டோம் மூன்று விழிப்பு நிலைகள் கனவு நிலைங்கிற அந்த அவஸ்தைகளை அனுபவிச்சுட்டோம் அப்புறம் மூன்று உடல்களுக்குள்ள நம்ம மாறி மாறி வந்து வந்து போயிட்டே இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் நம்மக்குள்ள பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி வந்து வந்து இறந்து இறந்து போய்கொண்டிருக்கிற பிறவிகளுக்கும் இப்படி நான் உனக்கு சொல்ல முடியும் இது உனக்கு புரியலன்னா இதை எப்படி விளக்க முடியும் அதுக்கெல்லாம் அந்த ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீதான் அப்படிங்கிறார் இத்தனை விஷயம் நடந்ததுக்கு நீதான் காரணம் நீதான் சாட்சி நீ அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்ல இந்த பாடலுக்கு என்ன சொல்ல வர தூள சூக்கம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும் அப்படின்னா தூள அவத்தை சூக்கம் அவஸ்தை அப்படிங்கிற என்ன அது பருவுடலும் மனமும் தோன்றுகின்ற அக்ஞானம் தோன்றும் மூன்று அவத்தையும் தாமும் காலமோர் மூன்றும் ஜன்ம கடலேலும் இந்த மூன்று உடல்களுக்கும் காரணம் அறியாமைதான் மூன்று அவஸ்தைகளுக்கும் காரணம் அறியாமைதான் அது மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ற இந்த மூன்று காலங்களுக்குள்ள இந்த சுழற்சிக்குள்ள இந்த உடம்பு வந்து வந்து போகுது இது மாதிரி மூன்று மூன்று விஷயங்களை சுட்டிக்காட்டி இப்ப இந்த ஜென்மக்கடல் ஏலும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் அப்ப எத்தனை பிறகு இது மாதிரி வந்து வந்து நீ போயிட்டு இருக்கிற அத்தனை விஷயத்துக்கு நீதான் சாட்சியா இருந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியாதனால நீ இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கிற அதனால ஆலமர் கடவுள் தட்சிணாமூர்த்தி மீது ஆணை அதுக்கு சாட்சி அந்த ஆன்மா நீதான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவனுக்கு சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த அதாவது இப்ப அவரு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றது இதுதான் இந்த மூன்று உடல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் இந்த மூன்று அவஸ்தைகளுக்கு காரணமாக இருக்கின்றதும் இந்த மூன்று காலங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லை அத்தனைக்கும் யார் காரணமாக இருக்கிறா நான் இருப்பதனால்தான் சாட்சியா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இருக்கிறதுனால தான் இத்தனையும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து எதனால வருது போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியாதனால நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வந்து போற விஷயங்களை உண்மையை நம்பிக்கொண்டு அதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதை சுட்டி காட்டி அதுக்கு கிருஷ்ணாமூர்த்தி வேற அவர் கூட இழுத்து இந்த விஷயத்தை வந்து நமக்கு தெளிவுபடுத்துறார் அப்போ இது மாதிரி இன்ற இன்றைய வகுப்புல வந்து அறுபத்தைந்து பாடலோட நிறைவு செய்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பஞ்சகோசங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அப்போ அதனால இந்த பாடலில் இன்னும் ஒரு கொடுக்க தயாராக இருக்கார் அது போக போக நமக்கு எல்லாம் வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் எதையாவது வச்சு நம்மளுக்கு இதை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக கடைசியாக தட்சிணாமூர்த்தி மேல ஆணையிட்டு இதை நிரூபிக்கிறார் அந்த சாட்சி நீதான் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி மீது ஆணையிட்டு இந்த பாட்டை நிறைவு செய்றார் அடுத்த பாட்டல்ல நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அறுபத்தி ஆறாவது பாடல்ல இருந்து அடுத்த வாரம் வச்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த வகுப்புகள் இப்படியே கொண்டு போகலாம் இடையில வந்து வேறு சில வகுப்புகள் நான் வந்து எடுக்க சொல்லி சொன்னேன் யாராவது விருப்பம் தான் எடுங்க வேற வகுப்புகள் நம்ம இதை இதுல பண்ணிக்கலாம் ஆனா ஸ்ட்ரென்த் இல்ல யாரும் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம இந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா பத்து பேர் கூட வரல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு பேர் இருக்கும் அப்போ இந்த ஏழு பேரை வச்சுக்கிட்டு என்னது கிளாஸ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க வேணா ஏதோ இந்த கைவலை நவீனத்தை மட்டும் நான் எடுத்துட்றேன் மற்றவர்களுக்கு வந்து முயற்சி பண்ணி பாருங்க அதாவது மாணவர்கள் வந்தா எடுக்கலாம் நான் இன்னும் நிறைய கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல இப்ப நான் அடுத்தது மாண்டுக்கிய உபனிஷந்தம் கூட சமஸ்கிருத பேஸ்ல எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஓம்காரத்தை பத்தி நிறைய சொல்லுவோம் மான்புக்கி உபநிசத்து அப்ப அதை நம்ம வந்து கொஞ்சம் சமஸ்கிருத பேஸில் அதாவது மூலம் சமஸ்கிருதம் விளக்கம் வந்து தமிழ் அப்ப அதுல வந்து நம்ம அந்த வகுப்பை எடுத்து இன்னும் கொஞ்சம் எளிமையா கொடுக்கலாம் அப்படின்லாம் எனக்குள்ள ஒரு ஆசை தான் ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறதுக்குள்ளான சந்தர்ப்பங்கள் இந்த குரூப்ல இல்லை வேற நல்ல உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் உண்மையிலேயே இந்த குரூப்ல இணையில்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இருநூறு முந்நூறு பேர் இருக்கிற மாதிரி குரூப் இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லை சாதாரண விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சில குரூப்ல ஏழாயிரம் பேரு பத்தாயிரம் பேரலாம் இருக்கானுங்க அதில் என்னன்னா ஜோதிடத்துக்கு ஒரு கூட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒரு டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்கான் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சொல்லி கொடுக்குற தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கட்டணம் கொடுத்து கூட தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லாஸுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஐயாயிரூவா சார்ஜ் பண்ணுறான் எப்படி நீங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்லித்தரேன்ட்டு அதுக்கு ஐயாயிரூவா கொடுத்து கூட அதில் ஆர்வமாக போகிறாங்க ஆனால் இந்த வகுப்புக்கு வந்து இலவசமாக எடுத்தால் மதிப்பே இல்லை யாரும் வரமாட்டேங்கிறாங்க நம்மளும் ஏதாவது மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களை தன்னை காட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆர்வக் கோளாறு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் பார்ப்போம் எப்படி நடக்குதோ நடக்கட்டலாம் இதே சங்கல்பம் நம்ம கையில் என்ன இருக்கு சரி அப்போ இன்று இதோடு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் அறுபத்தி ஆறாவது பாடலிருந்து நம்ம பார்ப்போம் நன்றி ஓம் சத்